मातुलो यस्य जननी सर्वमंगला ஸ்ரீகாந்தோ மாதோ எஸ் ஜனநீர்மன்கோவே குஞ்ஜரானூயே நம் விபுதை சே வசத்து ஜிஹ்வா ப்ரமூரஸ் வராங்க முதராம் பரைவீம் கமலாசன ோிப்பினேவனேஸ்வரீம் தாங்கே சர்வசாதிக்கேத்யக்கேரி நாராயணி நமோஸ் சிஸிவிஷூமே நாராயணி நமோஸ் ீ பரிணபராயே சர்வாத்திஹரேவி நாராயணி நமோஸ் யாத்திருப்பேணை நமஸ்தை நமஸ்தை நமோ நமதட்சிணாந்திரம் வைப்பான சூத்தகம் முனீந்திரம் ீங்கஷதிரம் மேஷிக்கா வித்தியை தவிரம் ஹியதூத்தம் ஸ்ரீராமிருஷ்ணம் சதாசிவேந்திரம் ஸ்ய பிரியண்டூ சந்ததமான மாதமே மேவ்ஸ் சாா லமே மேவிரவிணம் மேவே சுவம் மமதேவோ விதாய் வம்ச ஷிபியோ மஹோ நமோ குருப்பவரோம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 உணமதாங்கிற இந்த காட்டிலும் இந்த சாந்தி பாட்டத்திலேயே பரமார்த்த தத்துவம் மெய்ப்பொருள் விளக்கம் மிக அத்தமாக தெளிவாக உபதேசிக்கப்பட்டிருக்கு சர்வம் கலு இதம் பிரம்ம இவை அனைத்தும் பரம்பொருளே அப்படின்னு சொல்றத அது சொல்லி கொடுக்குற முறை அப்படி இருக்கு கடவுளை தவிர ஒன்றும் கிடையாது பூர்ணமேவ அவசிஷே அபூர்ணம்னு ஒரு கிடையாது அபூர்ணம்ங்கிறது நம்முடைய புத்தி கல்பித்தம் அஜான ஜன்யம் கிடையவே கிடையாது ஆனா நம்ம அனுபவத்துல எதுலையுமே அபூர்ணத்துவத்தை தான் பார்த்துட்டுருக்கோம் நம்மளையும் அபூர்ணமாக தான் நினைக்கிறோம் இந்த உலகத்தையும் அபூர்ணமாக தான் நினைக்கிறோம் ஆனால் சாஸ்திரம் இங்கே தெளிவாக சொல்லுகிறது அதுக்கு தானே சாஸ்திரம் வேண்டியிருக்கு தெரிஞ்சதை சொல்கிறதுக்கு சாஸ்திரம் வேண்டாம் தெரியாததை சொல்கிறதுக்கு தான் சாஸ்திரம் அஜாத்தாபகம் சாஸ்திரம் சாஸ்திரத்துக்கு ஒரு லக்ஷணம் தெரியாததை தெரிய வைக்கிறதுக்கு பேர் தான் சாஸ்திரம் நம்ம அனுபவம் நமக்கு சம்சாரத்தை அபிவிருத்தி பண்ணி கொண்டிருக்கு ஆனால் சாஸ்திரத்தினால உபதேசிக்கப்படக்கூடிய ஞானமானது நம்மை சம்சாரத்திலிருந்து அடியோடு நீக்குகிறது உபரிஷத் அதுவும் பூர்ணம் இதுவும் பூர்ணம்னு ஆரம்பிச்சுது பூர்ணத்திலிருந்து பூர்ணந்தான் வந்திருக்கு பூர்ணத்திலிருந்து பூர்ணத்தை எடுத்த பிறகும் பூர்ணந்தான் இருக்கு இது நல்ல உதாரணத்தின் மூலம் நம்ம புரிஞ்சுட்டுருக்கோம் தண்ணீர் கடல் அலை அப்படிங்கிற உதாரணத்தின் தண்ணீர் உண்மை கடல் அலைங்கிற சொல்லோ உண்மையில கிடையாது அதே மாதிரி பிரம்ம மாத்திரம்தான் உண்மை ஈஸ்வரன் என்றோ ஜீவன் என்றோ கிடையாது ஈஸ்வரன் ஜீவன் ஜெகத் இந்த பேதம் பேதத்யம் நாஸ்தி மித்யா அசத்தியம் சொல்லல கவனிக்கணும் ஜீவ ஈஸ்வர ஜெகத் பேதம் மூன்றும் வாஸ்தவமானது கிடையாது இதுதான் இதனுடைய தாற்பயம் இந்த தண்ணீர் உதாரணம் அலை உதாரணம் கடல் உதாரணத்தை மறக்கக்கூடாது தண்ணீர் பூர்ணம் பிரம்ம கடல் சர்வஜனான ஈஸ்வரன் அலைங்கிறது அல்பனான அல்பக்கியனான ஜீவன் ஆனா ரெண்டு பேருக்கும் ஆதாரமா இருக்கிறது என்னதுன்னு கேட்டா ஜலம் மாத்திரம்தான் இருக்கு இந்த திருஷ்டாந்தத்தின் மூலம் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா பூர்ணமான பூர்ணமான பிரம்மன் ஒன்று தான் இருக்கு அந்த பூர்ணமான பிரம்மன்ல நம்ம கற்பிக்கப்படுற ஈஸ்வரன் சேஷம் மயா கல்பித்தம் மனிஷா பஞ்சகத்தில் சங்கராச்சாரியர் அந்த ஈஸ்வரனும் என்னால் கற்பிக்கப்பட்டவனே என் மீது கற்பிக்கப்பட்டவனே சைத்தன்யத்தின் மீது புரிஞ்சுக்கணும் அப்ப கடவுள பூர்ணமா நினைச்சுதான் நம்ம வழிபடுறோம் ஆனா அந்த அவரை பூர்ணம்னு சொல்றது வந்து அந்த பூர்ணத்துவம் வந்து வியாபகாரிக பூர்ணத்வம் பாரமார்த்திக பூர்ணத்வம் விவகார அடிப்படையில அவர் கடவுள் பூர்ணமானவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஏன்னா அவர் எல்லாத்துக்கும் ஆதாரம் அவர் அவர் தான் வந்து உலகத்தை படைக்கிறார் காக்கிறார் அழிக்கிறார் மறைக்கிறார் அருள் பண்றார் ஞாபகம் வச்சுக்கணும் இந்த படைத்த பஞ்சகிருத்தியனாக சொல்லப்படுற ஈஸ்வரன் சகுண பிரம்மன் சகுண பிரம்மன் நம்ம சொல்ற இந்த தண்ணீர் உதாரணம் இருக்க கடல்ங்கிறது கடல் இஸ் ஈக்குவல் டு சகுண பிரம்மன் கடல் சொல்லு இருக்கே அது பரந்த நீர்பரப்பை குறிக்கிறது பரந்த நீர்பரப்பை குறிக்கின்ற ஒரு சொல் கடல் ஆகினால வியாபகாரிகமா ஒரு பூர்ணத்துவத்தை சொல்றோம் நம்மள கூட நினைச்சு இருக்கோம் இல்லையா ஒரு பணக்காரனை பார்த்தா அவன் ரொம்ப பூர்ணமா இருக்கான்னு நினைச்சு இருக்கும் வாஸ்தவ கேட்டாதானே தெரியும் ஆனா நம்ம இந்த பணக்காரனை விட்டுடுவோம் உலகத்துக்கெல்லாம் சொந்தக்காரனாக இருக்கார் கடவுள் இருக்கார் அவரோட தான் எல்லாமேன்னு சொல்லி ஒரு பக்தி பாவம் ஒரு சகுண பிரம்ம ஜானம் அந்த சகுண பிரம்மனிடத்தில் ஒரு பக்தி அதனால என்ன பண்ணுறோம் நமக்கு ஒரு ஜீவத்துவம் இருக்கு நான் ஜீவன் அப்படிங்கிற ஒரு புத்தி இருக்கு இதை சாஸ்திரமே தான் உண்டு பண்ணியிருக்கு சாஸ்திரமே தான் இதை உண்டு பண்ணுகிறது நீ ஒரு ஜீவன் சொல்லுகிறது உனக்கு புண்ணிய பாபம் இருக்கு கர்மாக்கல்லாக இருக்குது நீ நிறைய ஜென்மாலெல்லாம் எடுத்துட்டு இருக்க இப்படின்னா சாஸ்திரம் நமக்கு தான் சொல்லுகிறது நீ மனுஷன் நினைக்காதே நீ ஒரு ஜீவன் இந்த ஜீவனாகிய நீ பல பிறவி எடுத்திருக்க புல்லாகி பூடாய் பல பிறவி நீ எடுத்திருக்க இதுதான் பாடமே பெரும் இந்த பாடம் நிறைய பேருக்கு புரியவும் செய்யறது சௌரியமாவும் இருக்கு ஒன்னும் கஷ்டமே கிடையாது இதுக்குதான் துவைத்த மதம்னு பேர் இந்த மதம் தான் துவைத்த என்ன அர்த்தம் ஜீனையும் ஈஸ்வரனையும் தனியா பார்க்கறது ஈஸ்வரனை பெருசாகவும் தன்னை அல்பமாகவும் பாக்கிறது நம்மிடத்தில் இருக்கிற அனுபவத்தை வச்சு கொண்டு சாஸ்திரம் புரிய வைக்கிறது நீ அல்பன் அல்பசக்திமான் இப்படியே சொல்லிட்டு இருக்கு இது ரொம்ப நாளா கல்டிவேட் ஆகி கல்டிவேட் ஆகி என்ன எடுத்துன்னா நமக்கு உலகத்தில் வந்து நிறைய பேருக்கு அந்த பாவனையே இல்லை அந்த சரீரத்துக்குள்ளே இருக்கிற ஜீவன் அந்த எண்ணங்கள்லாம் கிடையாது எனக்கு நிறைய ஜென்மாக்கள்லாம் வந்திருக்கு இனி எத்தனை ஜென்மா வருமோ தெரியாது இனி ஏது உனக்கு எனக்கு உன் அருள் வருமோ என்று எண்ணி ஏங்குதே நெஞ்சம் ஐயோ இன்றை கிருந்தாரை நாளை என்று எண்ணவோ திடம் இல்லையே அநியாயமாக இந்த உடலை நான் நின்று வரும் ஆளாக்கவோ அப்படின்னு சொல்லி அந்த புத்தி எல்லாம் என்ன புத்தி ஜீவ புத்தியா பிரம்ம புத்தியா ஜீவ புத்தி தாரு படிக்கிற புத்தகம் எல்லாம் என்னவா இருக்கு எந்த புஸ்தகத்தை எடுத்தாலும் அந்த ஜீவத்தை அது வேதாந்தம் படிச்சதுக்கு பிறகு கூட அந்த பக்தியை மெயின்டைன் பண்றோம் ஏன்னா நம்ம சாப்பிடுறோம் சமாதில உட்காந்துருக்கோம் சாப்பிட்டு இருக்கோம் காரியம் பண்ணிட்டு இருக்கோம் போன் பேசிகிட்டே இருக்கோம் இத்தனை விவகாரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படி இருக்கிற போது இந்த விவகாரத்தில் அந்த பக்தி பாவம் இருக்கணுமா இருக்க வேண்டாமா அது இருந்துதான் ஆகணும் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் பல வகுப்புகளில் சொல்லியிருக்கேன் அதாவது ஞானம் வர்றதுக்கு முன்னால துவைத்தம் நமக்கு மயக்கத்தை உண்டு பண்ணும் குழப்பத்தை உண்டு பண்ணும் கஷ்டத்தை கொடுக்கும் ஞானம் வர்றதுக்கு முன்னால அத்வைத்த ஞானம் வர்றதுக்கு முன்னால நமக்கு இந்த துவைத்த புத்தியானது மோகத்தை உண்டு பண்ணும் சத்திய புத்தி துவைத்த சத்திய புத்தி இந்த துவைத்தம் சத்தியம் சத்தியம்னா பரமார்த்த சத்தியம் எப்போ இது உண்மை அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்க ஆகையினால அந்த துவைத்தம் சத்தியம் புத்தி ஞானம் வரது அத்வைதானம் வர்றதுக்கு முன்னாலே நமக்கு மோகத்தை உண்டு பண்ணும் ஆனா அத்வைதானம் திருடமாயாச்சுன்னு சொன்னா அதே द्वैतं நமக்கு மோகத்தை உண்டு பண்ணாது அதுக்கப்புறம் வந்து லைஃபை லீலையா நடத்திட்டு போய்டும் அதுக்கு தான் அந்த ஸ்லோகம் அடிக்கடி சொல்றது மோகாய போதா பிராக் போதே பிராப்தே மனிஷையா பூஜார்த்தம் கல்பித்தம் துவைத்தம் சில பேருக்கு ஸ்வீகிருத்தம் துவைத்தம்னு இன்னொரு ரீடிங் சொல்கிறாங்க பூஜார்த்தம் கல்பித்தம் துவைத்தம் அத்வைத்தாதப்பி சும் இமோஷன்ஸ வந்து அப்பப்போ திருப்தி ஏன்னா இந்த இன்டலெக்ட் மாத்திரம் போறதில்ல அப்பப்போ உணர்ச்சிகளை எல்லாம் சரி பண்றதுக்கு பக்தி வேண்டி இருக்கு ஆகையினால என்ன பண்றோம்னா அதை மெயின்டைன் பண்றோம் ஆனா வந்து ஞானம் இருக்கு அந்த ராமகிருஷ்ண பிரமேஸ்வரர் சொல்றது சொல்லுவோம் இல்லையா அத்வைதத்தை முடிஞ்சு போட்டு பக்தி பண்ணு ஞானமிஸ்ர பக்தி அப்படிங்கிறாங்க ஞான மிஸ்ர பக்தி போடலாம் ஞான சகித பக்தி அத்வைத ஜானத்தோட பக்தி சொல்ல போனா ஞான சகித பக்தி இல்லை பக்தி இருக்கிறவருக்கு தான் ஜானம் வரும் ஞானம் வந்தாச்சுன்னா பக்தி போயிடாது ஞானம் வந்தா என்ன பக்திக்கு அப்புறம் தான் ஞானம் ஞானத்துக்கு அப்புறம் பக்தி கிடையாது வேணா சகுண பிரம்ம ஜானத்துக்கு அப்புறம் சகுண பக்தின்னு சொல்லலாம் ஆனா சகுண பிரம்ம ஜானத்தினால சகுண பக்தி சகுண பக்தினால நிர்குண பிரம்ம ஜானம் நிர்குண பிரம்ம ஜானத்தினால சகுண பக்தி போயிடும்னு யாரும் தப்பா நினைக்க கூடாது சகுண பக்தினால கிடைச்சது சகுண பக்தி எதனால பண்ணினோம்னால பண்ணினோம் ஆகவே இதுல குழப்பமே கிடையாது நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க அசம்பிரதாயமா படிச்சா அப்படித்தான் குழப்பம் வரும் நம்ம மனசுல அந்த எண்ணம் இருக்கிறதுனால அந்த எண்ணத்தை நீக்கிறதுக்கு தான் இந்த மந்திரம் அப்படி சொல்றது நீ அவனை மாத்திரம் பூர்ணமா நினைச்சுட்டே இருக்காத நீயும் பூர்ணந்தான் அந்த ஈஸ்வரனுக்கு எது பேசிக்கோ அதே உனக்கும் பேசிக் அந்த ஈஸ்வரன் எதுல இருக்காரோ அதுலதான் நீயும் இருக்க ஆகையினால ஈஸ்வரனுக்கும் உனக்கும் இருக்கிற பேத புத்தி அடியோட போகணும் உபநிஷத்தோட வேலையே ஜீவ பிரம்ம ஐக்கிய ஜானம் ஜீவ ஈஸ்வர ஐக்கிய ஜானம் இதுதான் உபநிஷத்துக்குடைய பரம தாற்பயம் இதை மறந்துடவே கூடாது சில பேருக்கு ரொம்ப படிச்சிருக்கலாம் சில பேர் புதுசாக இருக்கலாம் அதனால திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய ஏன்னா நம்ம சிஸ்டத்தில் என்னன்னா இந்த நிறைய பேர் சில இதெல்லாம் அதாவது லெவல் ஒன் லெவல் டூ லெவல் த்ரீன்னா ப்ராப்ளம் இல்லை டீச்சருக்கு ப்ராப்ளம் இப்போ என்னென்னா ஒரு நம்ம ஒரு கோர்ஸ் வச்சுக்கிறோன்னு வச்சுக்கோ இப்போலாம் சில பேர் சில அமைப்புகள் ஆன்மீக அமைப்புகளாக அப்படி இருக்குது நம்மளதில் அது இல்லை அது எதா பண்ண முடியுமான்னு யோசித்து பார்க்குற ஒன்றும் புலப்பட மாட்டேங்கிறது அதாவது லெவல் ஒன்னில் இருக்கிறப்ப வந்து ஒன்றாவது கிளாஸில் எடுத்த பாடத்தை ரெண்டாவது எடுக்கணுமா வேண்டியதில்லை ரெண்டாவது எடுத்த பாட ரெண்டாவது கிளாஸ்லேயும் ஒன்றாவது பாடத்தையும் நடத்தினா என்ன ஆகும் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் அபிவிருத்தியே இருக்காது அபிவிருத்தியே இருக்காது அப்புறம் நாலாவது கிளாஸில் வந்து அந்தந்த க்ளாஸில் வகுப்பு மாறிண்டே போகணும் அந்தந்த கிளாஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யாராக இருப்பாங்க அஞ்சாம் வகுப்பில் படிக்கிற ஸ்டூடெண்ட் யாராக இருப்பாங்க கண்டிப்பாக நாலாம் வகுப்பை பூர்த்தி பண்ணவங்க தானே இருப்பாங்க இல்லை இடையில் தனியாக ஸ்பெஷலாக ஒரு ஸ்பெஷல் கேஸு அப்படின்னு ஜாயின் பண்ணாலும் அங்கே பாடத்தை மாற்ற முடியுமோ மாற்ற முடியாது ஆனால் நம்ம கிளாஸ்லாம் அப்படியா இருக்குது ஒன்று பிரம்மசூத்திரம் படிச்சிருக்கு நீதான் முதல் கிளாஸுக்கே வந்திருக்கு எப்படி இந்த டீச்சர் பாடம் நடத்துவார் தெரியுறதா கஷ்டம் அதனால்தான் என்னன்னா கேட்டவனுக்கு எப்படி இருக்கும்னா சொன்னத்தையே சொல்லிகிட்டு இருக்காங்களேன்னு தோணும் சொன்னத்தே சொன்னாலும் பெரிய விஷயம் சொன்னத்தை சொல்றதுங்கிறது சாதாரண விஷயமா என்ன சொன்னதே சொல்லின்னு எவ்வளவு சந்தோஷம் எவ்வளவு உற்சாகம் ஆனும் தெரியுமோ அது தெரியாது சாப்பிட்டதே தானே சாப்பிட்டுருக்கும் அதில் மாத்திரம் இல்லை சாப்பிட்டதே கொஞ்சம் மாற்றி மாற்றி சாப்பிட்றோம் இன்னைக்கு தோசைன்னா நாளைக்கு இட்லி அந்த மாவை மேனேஜ் பண்ணுறோம் ஆ இல்லை அப்புறம் முடிஞ்சதுன்னா சேவை இப்படியே மேனேஜ் பண்ணி பண்ணிட்டுருக்கோமே தவிர என்னது அதேவா இருக்கு அப்படின்னு நினைச்சு விடக்கூடாது அதுக்காக தான் சொல்கிறோம் ஏன்னா நம்ம மனசில் இருக்கிற ஒரு சம்ஸ்காரம் சாஸ்திரத்தினால உண்டு பண்ணப்பட்ட சம்ஸ்காரம் நம்ம முதல்ல ப்ராக்கிருத்த புருஷனாக இருக்கும் ப்ராக்கிருத்த புருஷன்னா என்ன அர்த்தம் அன்கல்ச்சர்ட் இப்போ இந்த லேண்டெல்லாம் இருக்குது சில ஏரியாவெலாம் பார்த்திங்கன்னா அது கல்டிவேட்டே இருக்காது அப்படியே மண்ணும் கல்லுமா அப்படியே இருக்கும் ஆனால் சில நம்ம என்ன பண்ணுறோம் அந்த இடத்த உழு உழுது அந்த மண்ணு கல்லாம் புறக்கி போட்டு அதெல்லாம் சரி பண்ணி அதை பண்படுத்துடும் பண்படுத்தி குழியை தோண்டி கொஞ்ச நாளைக்கு ஆற போட்டு அதுக்கப்புறம் அதில் தென்னை மரத்தை வச்சோம் வாழை மரத்தை ஏதோ ஒன்று வைக்கிறோம் மாத்திரை அது பண்ணால் தான் அது பண்படுத்தப்படுறது அதே மாதிரி நாமெல்லாம் எப்படி இருக்கோமான் பண்பாட்டில் வரலன்னு சொன்னா அன்கல்ச்சர்டா இருக்கும் கிராமத்திலாம் இருப்பான் போஸ்டர் என்ன அவன் கிட்ட போய் சொல்ல முடியுமா நீங்க நிறைய அப்படித்தான் இருக்காங்க என்ன நம்மளே அப்படித்தான் இருக்கும் தோன்றது சில சமயம் அது வேற விஷயம் அங்க தேடா என்ன காபி குடிச்சாது குடிச்சாச்சு கல்ச்சர் பார்க்கவும் செய்யறோம் இஸ்லாமிக் கண்ட்ரீ பார்க்க முடியாது அங்கெல்லாம் காலையில நானே பார்ப்பேன் காலையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய பெரிய பெரிய பணக்காரனாக இருந்தாங்க எவனா இருந்தாலும் சரி வரிசையா பென்ஸ் காரும் எல்லா காரும் வரிசையா நிறுத்திருப்பான் அத்தனை பேரும் அவன் பெரிய பெரிய பணக்காரனா இருப்பான் ஆனா தொடுக பண்ணி ஆகும் நமஸ் பண்ணி ஆகணும் அவன் போகத்துல இருக்கான் எப்ப பார்த்தாலும் வெப்பன் தயார் பண்றான் குண்டு போடுறாங்கிறதெல்லாம் வேற விஷயம் ஆனா குண்டு போடுறதுக்கு முன்னால உட்காந்து நமஸ்காரம் பண்ணிட்டு தான் போடுவான் உண்மைதானே நீங்க எவனா கேட்டு பாருங்க உங்கள்ட்ட அதுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுக்குறேன் மதரசாவின் பிராகிருத்தம் உண்டு பண்ணணும் சம்ஸ்காரத்தை உண்டு பண்ற போது அவனுக்கு விவகாரத்துல என்ன புத்தி இருக்கு ஒரே துவைத புத்தி நீ நானும் புத்தியா இருக்கு அவனுக்கே சந்தேகம் நான் எந்த நானே நானுங்கறது தெரியல அதுக்குள்ள குழப்பமா இருக்கு அவனுக்கு உண்மையிலே நம்ம எந்த நான் கேட்டா ஒரு ஒரு நானா இருக்கும் சைக்காலஜி படிச்சிங்கன்னா தெரியும் நமக்குள்ளேயே இருபத்தஞ்சு பர்சனாலிட்டி நூறு பர்சனாலிட்டி இருக்கும் தெரியாது எந்த நான் நான்கிறதே தெரியாது ஒரு ஒரு சமயம் ஒரு விதமான விற்பி இருக்கும் அதனால் ராவணன் அதுதான் சொல்கிறாங்க ராவணங்கிறது வேற ஒன்றும் இல்லை வகையான ஒரு மனோபாவம் ஒருத்தங்கிட்டே இருக்கிறது அதான் ராவணங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லுவாங்க தத்துவார்த்தம் சொல்லும் போது பத்து முகம்னா நிஜமாக ஒரு மூஞ்சி வச்சுட்டே திண்டாடுறேன் இதை சோப்பு போட்டு தேய்க்கவே முடியல ஆமா அது எப்படி மேனேஜ் பண்ணு பத்து தலைய வச்சு ரெண்டு கைய வச்சுக்கிட்டு இருந்தா எதுக்கு இது பண்றது இந்த மூக்கிற ஒழித்துவோம் எந்த மூக்க தொடங்க தத்துவத்துக்காக சொல்லி பர்சனால சேர்த்து அப்புறம் இப்படியே பழையபடியாக கடைசியில் ஒரு நாளைக்கு நான் உண்மையிலே யாருமே சந்தேகம் வந்துடும் நீங்கள் வேணா நடிக்கிறவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா தான் தெரியும் எந்த நான் வீட்டில் நடிக்கிறேன்னா இல்லை சினிமாவில் நடிக்கிறேன்னா என் வாழ்க்கையில நான் நடிச்சிட்ருக்கேனா உண்மையாங்கிற சந்தேகம் அவனுக்கு வந்துடும் ஏன்னா எப்போ பார்த்தாலும் அவன் அதை வந்து அது ப்ரொஃபஷன் ஆனதுனால அவனுக்கு அந்த குழப்பம் வந்துடும் அது தானே இந்த பர்சனாலிட்டி ஸ்பிளிட் பர்சனாலிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா அது சாதாரண அப்படி சொல்கிறோம் அது பெரிய கஷ்டம் தான் அது ரஜினிகாந்த்கிட்ட கேட்டால் தான் தெரியும் எவ்வளோ எல்லாம் கஷ்டம் இருக்கும் இப்போ இந்த சம்ஸ்காரம் போகணுங்கிறதுக்காக வேண்டி நமக்கு அந்த பழக்கம் இருக்கிறதுனால சாஸ்திரம் வந்து நீ ஒரு ஜீவன்லாம் சொல்லி நீ மனுஷன் நீ ஒரு ஜீவன் சொல்லி நீ வந்து நிறைய பாபம் பண்ணியிருக்கேன் அதனால தான் நீ புண்ணியம் பண்ணால் சுகப்படுவேன் அதனால நிறைய புண்ணிய கர்மாவெல்லாம் பண்ணுன்னு சொல்லி அவனை சம்ஸ்காரம் பண்ணி பண்ணி பண்ணி அப்புறம் அந்த சம்ஸ்காரத்தை எல்லாம் பண்ணதுக்கு பிறகு அவனுக்கு அந்த இந்த சம்ஸ்காரம் வந்துடுச்சு முதல்ல மோசமான சம்ஸ்காரம் இருந்தது பிரகிருத்தி அசம்ஸ்கார் பண்படாத ஒரு தன்மை இருந்து பண்பட்ட தன்மை வந்துடும் பண்பட்ட தன்மையும் சுகமா இருக்கா துக்கமா இருக்கான்னு கேள்வி வந்து இந்த சம்ஸ்கிருத ஒரு ப்ராப்ளம் என்னன்னா இன்னொரு அசம்ஸ்கிருதனை அக்சப்ட் பண்ண முடியாது அவனோட சேர்ந்து வாழ வேண்டாம் சேர்ந்து வாழ முடியாது ஒரு சம்ஸ்கிருத நான் சொல்ற சம்ஸ்கிருத புருஷன் அசம்ஸ்கிருத தமிழ் கன்னட மாதிரி சம்ஸ்கிருதம் பண்பட்ட மனிதன் பண்படாத மனிதன் பண்பட்ட மனிதர்களுக்குள்ளே பல பிரிவுகள்லாம் இருக்கு பண்பட்ட மனிதர்களுக்குள்ளேயே பிரிவுகள் இருக்கு ஒரு வகையா பண்பட்டவன் அந்த பண்பட்ட குரூப்போட வாழ முடியும் இன்னொரு பண்பட்ட குரூப்போட வாழ முடியாது அந்த பண்பாட்டை நம்மளால ஒத்துக்க முடியாது அது என்ன முட்டாள்தனமா இருக்கு பாயும் ஆனா கவனமா புரிஞ்சுக்கணும் பண்படுறதுலையும் வேற்றுமைகள் இருக்கு ஆனா அந்த பண்பாட்டுலையும் நமக்கு என்ன ஆகணும்னா ஒரு லெவல்ல அதுல இருந்து விடுபடணும் அந்த சம்ஸ்கிருதத்திலிருந்து நாம விடுபடணும் இல்லாட்டி அதுவே சம்சாரம் ஆயிடும் எந்த கல்ச்சர் நம்ம ரொம்ப பழகிருக்கோமோ அந்த கல்ச்சரே நமக்கு நமக்கு மனசுக்குள்ள துக்கத்தை கொடுக்கும் ஏன்னா பையன் வந்து சொல்லுவான் நான் நம்ப மாட்டேன் நீங்க எதை ஃபாலோ பண்றீங்களோ நான் நம்ப மாட்டேன் நான் உங்களுக்கு சாத்தம் கண்டிப்பாக பண்ண மாட்டேன் இப்பவே நான் உங்களுக்கு ஒன்றும் செய்யறதாக இல்லை எங்கள் அப்பாவுக்கு நான் செஞ்சேன் பாரு அது உங்க பிராரத்தம் அப்படின்னா நம்ம பாஷையிலே சொல்லுவோம் அது உங்கள் தலைவிதி உங்க அப்பாவுக்கு நீங்கள் செய்யணும்னா அது உங்கள் தலைவிதி எங்கள் காலத்தில் அப்படி இல்லை நாங்கள்லாம் செல்போன் காலத்தில் வாழ்கிறோம் லேப்டாப் காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம் எங்கேயும் பணம் எதிலும் பணம் எங்களுக்கு லட்சியம் ஆகையினால நாங்கள் வந்து இந்த இதெல்லாம் நாங்கள் நம்ப மாட்டோம் இந்த என்ன பெட்டி திங்ஸுமா அது அல்பமானதெல்லாம் காலமுறை எந்திரிச்சோமா குடிச்சோமா கொஞ்சம் டிவியை பார்த்தோமா அப்படியே காஃபியை குடிச்சோமா ஆபீஸுக்கு போனோமா வேலையை பார்த்தோமா அங்கேயும் கொஞ்சம் அரட்டையை அடிச்சோமா அப்படியே பண்ணிட்டு இப்படியெல்லாம் பண்ணி இப்படி வாழ்ந்துட்டு போறதுக்கு வந்துருக்கோமா இதெல்லாம் அனாவசிய என்னத்துக்கு இதெல்லாம் அதுவே நல்லா இருக்கேங்கிறோம் அப்படி இருக்கிறவங்க நீங்க பண்ண முடியுமா அப்ப என்னாகும் உங்க சம்ஸ்காரமே என்ன ஆகிடும் ஐயோ என் பிள்ளைக்கு வரலே பக்கத்து வீட்டு பிள்ளைங்க இல்லது தம்பி பையனுக்கு இந்த ப்ராப்ளம் தான் ஆனா இவருக்கு கஷ்டம் வந்துடும் எனக்கு இப்படி போயிடுத்து என் குடும்பம் இப்படி ஆயிடுத்து அப்படின்னு சொல்லி எந்த ஒரு நல்ல பழக்கத்துக்கு நம்ம வந்துட்டோமோ அந்த நல்ல பழக்கமே நமக்கு துக்க ஹேத்துவா மாறி விடுறது நிறைய பேரால அது தாங்கிக்கவே முடியறது இல்லை இப்படி நாசமா போறாங்களோ இதுக்கு பேர் தான் இங்கிலீஷ்ல என்ன சொல்றாங்கன்னா சினிக்குங்கிறாங்க எப்ப பார்த்தாலும் இதையே சொல்லிக்கிட்டு இருக்கு கரெக்டு தானே சினிக்குங்கள் எப்ப பார்த்தாலும் அவனுக்கும் நல்லது இல்லை அவன் சார்ந்த சமுதாயத்துக்கும் எல்லாத்துக்குமே அளவுக்கு மீறினால் அமிர்தமும் விஷம்தான் எப்படி இருக்கு பாருங்க அமிர்தம் என்னைக்கா விஷம் ஆகுமோனா அதுவும் அளவுக்கு மீறக்கூடாது இன்னும் சொல்ல போனா தர்மசாஸ்திரத்தை பற்றி பெரியவங்க சொல்லும் பொழுது கட்டுப்பாட்டுக்கே ஒரு கட்டுப்பாடு வேணும்னா எப்படி இருக்கு கட்டுப்பாட்டுக்கே ஒரு கட்டுப்பாடு ஓவர் கட்டுப்பாடும் ப்ராப்ளம் ஓவர் சுதந்திரமும் ப்ராப்ளம் என்ன மிதமான சுதந்திரம் மிதமான கட்டுப்பாடு இது பேலன்ஸ் பண்ணுறது யாருன்னா அது ஆளாளுக்கு மாறும் இதெல்லாம் யார் இதெல்லாம் யார் வரையறுக்கிறதுனா அதுக்கு தான் சூத்திரக்காரர்லாம் இருக்கார் அதனால் நம்ம என்ன சொல்கிறோம் நாங்கள்லாம் இந்த பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணுறோம் எங்கள் பஞ்சாங்கத்தில் இன்றைக்கி அம்மாவாசைன்னா இன்றைக்கி தான் எங்களுக்கு உங்கள் பஞ்சாங்கத்தில் நாளைக்கு அம்மாவாசைன்னா இன்றைக்கி பண்ணிக்கவங்க ஓம் பஞ்சாங்கத்தை நான் ஃபாலோ பண்ண போகிறதில்லை ஏன் பஞ்சாங்கத்தை நீ ஃபாலோ பண்ணாது என் பஞ்சாங்கத்தை நீ கிரிட்டிசைஸ் பண்ணாத ஓம் பஞ்சாங்கத்தை நான் கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது சந்தேகம் இருந்தால் உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணுவோம் விசாரம் பண்ணுவோம் ஆனால் வந்து இதை பிரச்சனையை ஆக்கி துக்கப்படக்கூடாது துக்கத்துக்கு இதை காரணமாக நம்ம ஆக்கிடக்கூடாது போன வருஷம் சிவராத்திரி பெரிய தலைவலி இந்த வருஷம் அப்படிதான் வரப்போகிறதுனா நல்ல வேலை இல்லை இது போன சிவராத்திரி சில பேர் அது சிவாச்சாரியர்களுக்குள்ளே அபிப்பிராய பேதம் கோயில்களிலேயே அபிப்பிராய பேதம் சதுர்தசி இருக்கணுமா ராத்திரி இத்தனை மணிக்கு சதுர்தசி திதி இருக்கணுமா வேண்டாமா இப்படி எல்லாம் பண்ணாங்க அதுக்கு அது இருக்க சில காரணங்கள் இருக்கலாங்கிறதுக்கு சில காரணங்கள் அமாவாசையும் சதுர்தசியும் போட்டு ஒரே குழப்பி விட்டாங்க எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா இந்த நல்ல சம்ஸ்காரமும் நமக்கு பந்தமாயிடக்கூடாது அதுதான் சாஸ்திரத்துல என்ன சொல்றோம்னா இந்த ஒரு கட்டு இருக்கு இந்த கட்ட நீக்கறதுக்கு இன்னொரு கட்ட பலமா போடுறோம் அந்த கட்டை அந்த கட்ட பலமா போட்டா இந்த கட்ட லூஸ் ஆயிடும் இல்லையா அப்புறம் என்ன ஆயிடுறதுன்னா அந்த கட்டையும் கஷ்டப்பட்டு எடுத்துட்ணுமா அப்படிதான் சொல்லியிருக்காங்க ஸ்ரேயு பிரேயஸுங்கிறது இந்த அர்த்தத்துல சொல்லப்பட்டிருக்கு பிரேயஸே பந்தம் பிரேயசையும் பந்தம் சொல்றது தர்மசாஸ்திரம் சும்மா நம்ம பிரேயஸ் இல்லது தர்மம் ஜானம் வேதாந்தத்துல அதுதான் அர்த்தம் ஆனா நம்ம லௌகிகத்துல என்ன சொல்லிட்டு இருக்கோம் பிரேயசு மெட்டீரியலிசம் இருக்கேன் வந்து என்னன்னா தர்மத்துக்குட்பட்ட மெட்டீரியலிசத்தை தான் பிரேயசுங்கிறது சாஸ்திரம் நம்ம பண்ற மெட்டீரியலிசம் எல்லாம் தர்மத்துல கூட வராது போகணுங்கிறதுக்காக வேண்டிதான் என்ன பண்றது ஞாபகம் வச்சுக்கோ தர்மம் அதர்மம் கடந்தது பிரம்மம் அப்படின்னு சொல்லி அந்நர் அந்நாத் அந்நாஸ் கிருத்தா கிருத்தாத் அதுவே நீ அதுவே அதர்மம் பண்றவனிடத்தில் அதர்மம் பண்றவனும் அதுதான் அந்த ஸ்வரூபம் தர்மம் பண்றவனுக்கும் ஆதாரம் அதுவே அதர்மம் பண்றவனுக்கும் ஆதாரம் அதுவே அந்த சைதன்யம் தான் அந்த பூர்ணத்துல திருஷ்டியை வையி இந்த அபூர்ணத்துல திருஷ்டியை எடுத்துடும் நமக்கு இருக்கக்கூடிய பார்வை நல்ல பார்வையா மாத்தி அதையும் நீக்கிறது தியஜ தர்மம் அதர்மஞ்ச உபே சத்தியான் தியஜ அதர்மத்தை தர்மத்தினால் ஜெயித்து தர்மத்தையும் ஞானத்தினால் ஜெயித்து சங்கராச்சாரியார் இதுக்கு அப்படிதான் அர்த்தம் சொல்றாரு கடைசியில் பூர்ணமே அவசிஷதேங்கிற சொல்ற போது சாஸ்திரமும் அவுட்டுன்ட்டார் அவரே சொல்றார் பூர்ணமேவ அவசிஷதுங்கிற வார்த்தைக்கு சாஸ்திரத்துலேருந்து விஷயம் தெரிஞ்சாச்சுன்னா அப்புறம் எனக்கு சாஸ்திரம் கேட்குறார் கர்மகாண்டி வந்து விசாரம் கர்மகாண்டி கேட்கறான் நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டே இருந்தீங்கன்னா சாஸ்திர பிரமாணமே அவுட் ஆயிடுமேன்னு அவுட் ஆயிடுமேங்கிறார் சாஸ்திர பிரமாணம் எதுக்காக இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக டெவலப் பண்ணி போறார் ஒரு மனுஷன் இப்போ நான் பேசிட்டு இதே மாதிரி தான் சொல்கிறார் ஆதிசங்கர் இப்போ நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா அப்படிதான் சொல்கிறேன் முதல்ல இருக்கிற சாதாரண உலகத்தில் பிறந்தவனுக்கே எல்லா ஞானம் வந்துடுறதான்னு கேட்குறாரு எடுத்தோடனே நகி துவைத்தம் அத்வைத்தம் வா வஸ்து ஜாத்த மாத்திரமே புருஷம் ஞாபகித்வா பஷாத் கர்ம வா பிரம்ம வித்யா வா சாஸ்திரம் ரொம்ப கம்பீரமான வாக்கியங்கள் அதெல்லாம் பிறந்த ஒரு மனுஷனுக்கு வேதம் வந்து சாஸ்திரம் வந்து பேசுறதா என்ன பிறந்த உடனே அவனுக்கு என்ன புரியும் அத்வைத்திரமே புருஷம் ஞாபயித்வா பஷாத் கர்ம வா பிரம்ம வித்யாம் வா உபதிசதி சாஸ்திரம் நச்ச உபதேசாரம் துவைத்தம் ஜாத்த மாத்திர பிராணி புத்தி கமியத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்கு என்னது சாஸ்திரம் வேணுங்க அதான் சுவாவே இருக்கு ஜாதம் அது அத்வைதத்தை சொல்லி கொடுக்குறதுக்கு தான் சாஸ்திரம் இருக்கு துவைதத்தை வந்து பண்படுத்துறதுக்கு தான் கர்ம காண்டம் துவைதத்தை பண்படுத்துறதுக்கு தான் கர்ம காண்டமே தவிர துவைதத்தை உபதேசம் பண்றதுக்கு கர்மகாண்டம் இல்லைங்கிற துவைதத்தில் பண்பாட்டை அடையறத்துக்காகத்தான் கர்மகாண்டமே தவிர துவைதத்தையே டோட்டலாக உபதேசிக்கிறது வேதத்தோட லட்சியம் கிடையாது நச்சுவைத்திய அனுர்துவ புத்தி பிரதமமே கஷ்டித் சாத் எடுத்த உடனேயே துவைதத்தில் வந்து பொய்யுங்கிற எண்ணம் பிறந்த உடனே ஒருத்தனுக்கு வறந்துடாது எப்படிலாம் ரொம்ப அழகான வார்த்தை இதெல்லாம் நான் நான் சொல்றது பிருகதாரண்ய கோ உபனிஷத் பூர்ணமதா மந்திரத்தினுடைய விசாரம் அஞ்சாவது அத்தியாயம் பூர்ணமதாங்கிற மந்திரத்தினுடைய விசாரம் ஏனா துவைதஸ்திய சத்தியத்தை உபதிஷ பஷாத ஆத்மனஹா பிராமணியம் பிரதிபாதையே சாஸ்திரம் அதனால என்ன பண்றதான் துவைதத்தை முதல்ல சத்தியம்னு ஒத்துக்கொண்டு ஆமா இது வாஸ்தவம் தான் ஒத்துக்கொண்டு பஷ்டாத் ஆத்மனஹா பிராமணியம் பிரதிபாதையே சாஸ்திரம் சாஸ்திரம் அப்படித்தான் வேலை பண்றது நான் அத்தனையும் படிக்க போறதில்லை ஏன்னா இப்ப பேசிட்டு இருக்கிற கருத்தெல்லாம் அதுதான் அதனாலதான் இந்த வாக்கியம் இப்ப எல்லாம் என்னன்னா சர்வம் பூர்ணம் இந்த புத்தி பலமாக அப்புறம் நமக்கு இந்த விற்த்தியே வராது எப்போ பார்த்தாலும் யாராவது நம்ம கிட்ட பேசின்னு இருக்கிற விற்த்தி எல்லாம் விவகார விற்பி எல்லாம் என்னன்னா எல்லாம் துவைத்தம் இருக்கிற குணம் இருக்கிற தோஷம் ரொம்ப நல்லா பண் காரியம் நடக்கிறதுங்கிறோம் அப்புறம் என்னன்னா இதெல்லாம் சரியாக நமக்கு நமக்கு ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு ஒரு ஒரு இருக்கு இதெல்லாத்தையும் தூக்கி எறியிரு எங்கும் எப்பொழுதும் அந்த பூர்ண பிரம்மனையே முடிவு கிடையாது ஆதி மத்திய போக்கு வரவு தெரியும் போக்கும் வரவும் போக்கும் கிர சத்தியம்யம் இஸ்ஈக்குவல் டு நித்தியம் ஒரு ஒரு கோணத்தில் சொல்றோம் நித்யம் டு அத்வைதம் அத்வைத்தம் உங்களுக்கு தெரியுமோ அதெல்லாம் போட்டுவல் என்ன அர்த்தம் பெருசு அர்த்தம் இந்த பூர்ணம்ங்கிற சப்தத்தை நீங்க பூர்ணம் பூர்ணம்னா நிறைவானது நிறைவான அது ஒரு அர்த்தம் இருந்துட்டே இருக்கு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற ஒரு எண்ணம் எனக்கு இப்ப நிறைவா இருக்கு அப்பா இப்பதான் நிறைவாச்சு இந்த பூர்ணமதாக ஒரு வழியா புரிஞ்சு அப்படி நிறைவு போயிடும் அப்புறம் வந்து ஒரு தடவை சாப்பிட்டாச்சு அப்புறம் இருக்கலாமே அந்த நேரத்துக்கு அது நிறைவா இருக்கு அதுவே சந்தேகமா இருக்கு இருந்தால் தான் குடிக்கலாமா பரவாயில்ல இவருக்கு புத்தி எங்க போச்சு கேட்கணும் ஒரு சொம்பு காஃபி மாப்பிள்ளைக்குலாம் அது வெள்ளி சொம்பு ஒரு சொம்பு காஃபி அதுவும் என்னதுன்னு அப்பரை அப்போவே இது இது பண்ணி டிகாஷன்லாம் போட்டு ராத்திரி கரெக்டாக இன்னைக்கு நாளைக்கு காலம்பரம் காஃபி குடிக்கணும்னா ராத்திரி எட்டு மணிக்கு தான் அரைக்கணும் வறு எட்டு மணிக்கு வறுத்து அரைச்சி அதை வந்து டிகாஷனில் போட்டு வச்சு காலம்பரம் எழுந்த கும்பகோணம் டிகிரி காஃபி அது மாதிரி எதுக்கு சொல்கிறேன் இது நிறைவாக இருக்கான்னா ஏதோ ஒரு டம்ளர் சாப்பிட்றோம் கொஞ்சம் சாப்பிட்றோம் நிறைவாக இருக்குது அந்த நேரத்துக்கு தற்காலிக நிறைவாக இருக்குது அப்புறம் என்னதுன்னா பழையபடியாக ஆரம்பிச்சிட்ரு கொஞ்சம் நேரம் இருக்குது நிறைவாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பழையபடியும் வேணுமே நிறைவு வேணுமே போரிலையே கிடைச்சா நல்லா இருக்குமே இப்படி இருக்கு எத்தனை விஷயங்கள்ல ஆன்மீகத்துலேயும் வந்து அப்படி தான் பத்து உபனிஷத்தை திரும்ப திரும்ப படிக்கிறோம் என்ன பண்ணுறேன் இன்னும் படித்தா நல்லா இருக்கும் போல் இருக்கேன் அது பரவாயில்லை விஷயம் புரிஞ்சுட்டு நீங்கள் நானே நிறைவுன்னு தெரிஞ்சின்றதுக்கு பிறகு தாற்காலிகமாக இந்த தர்மமான அதுவும் ஞான விஷயத்துல நம்ம இன்னும் திருப்தி பண்ணிக்கிறோம் தப்பு கிடையாது ஆனா அதுவும் கூட அனித்யா அந்த நிறைவுக்கும் கூட நாம முயற்சி பண்ணப்படாது ஓரளவுக்கு சொல்றேன் முயற்சி பண்ணக்கூடாதுன்னு கூட சொல்லலை இன்னும் எத்தனையோ படிச்சுட்டேன் இன்னும் திருப்தியே வரல அது கதை வியா இவனுக்கு இருக்கிற மாதிரி வியாசருக்கே போட்டான் வியாசர் பிரம்மசூத்திரத்தை எழுதினார் அவருக்கு மன நிறைவு ஏற்படவில்லை அப்புறம் அவர் வந்து உபனிஷத்துக்களை எல்லாம் சொன்னார் சங்கராச்சாரியர் இப்படி சொல்லுவாங்க அவருக்கு நிறைவு ஏற்படவில்லை அதனால்தான் இறைவனை புகழ்ந்து பாடும் பாகவதத்தை புகழ்ந்து சொல்றதுக்கான அர்த்தவாதம் பாகவதத்தினுடைய பெருமையை சொல்றதுக்காக சொல்லப்படுற ஒரு அர்த்தவாதம் ஆகையினால இது என்ன இவனுக்கு இருக்கிற பிராப்லத்தில் நான் வியாசட்டை ஏத்தி வியாசர பிரம்மசூத்திரம் எழுதின பிறகு அவருக்கு சம்சாரம் போகலையாம் அந்யாயம் தானே இது என்னமோ வியாசர கூட இருந்து பார்த்த மாதிரி அதனால அப்படின்னு இது என்ன பண்ணிட்டான் பாகவதத்துல ஒரு அங்கமாக சேர்த்துட்டான் அதனால என்னாச்சு பாகவதம் சொல்கிறாங்கலாம் வந்து வியாசர் ரொம்ப சூத்திரம் என்ன யுக்தினால ஒன்றும் பண்ண முடியாது இப்படிலாம் சொல்லுவாங்க வெறும் யுக்தியை வச்சுன்னு என்ன பண்ண முடியும் பக்தி இல்லாமல் யுக்தியை வச்சுக்கிட்டு நான் என்னத்த பண்ண முடியும் நான் கிரிட்டிசைஸ் பண்றது பக்தியை உயர்த்தி சொல்லணுங்கிறதுக்காக ஞானத்தை இது பண்ணி பேசுறது அது சில பேருக்கு அப்படி ஒரு சுவாவம் இருக்கு ரெண்டு விஷயம் தெரிஞ்சவன் பக்தியையோ ஞானத்தையோ பரிகாசம் பண்ண மாட்டேன் அது எது அதனுடைய தன்மை என்னங்கிறத புரிஞ்சுருப்பான் சொல்ல போனால் பாகவதம் மாதிரி தத்துவஜானத்தை எந்த புஸ்தமும் சொன்னதில்லை பிரம்மஜானத்தை பாகவதம் மாதிரி எந்த புஸ்தத்திலையும் பார்க்க முடியாது உபநிஷத்துக்கள்லயே தெரிஞ்சுக்க முடியாத பல விஷயங்கள் எல்லாம் ரொம்ப அழகா பாகவதம் சொல்லிருக்கு அந்த பாகவதத்தினுடைய பாஷா அந்த பாஷா செயலி இருக்க அந்த சொற் என்னது சொல் அழகு சொல் அழகு அந்த சொல்ல சொல்லினால கொடுக்கக்கூடிய பொருள் அழகு ஈடு இணையற்றது அதனாலதான் பிபத பாகவதம் ரசம் ஆலயம் முகுரகோ ரசிகா பூவி பாவுக்கா ஆனா முதல் ஸ்லோகமே பாகவத்தினுடைய முதல் ஸ்லோகமே எடுத்துங்க எவ்வளோ கம்பீரமா பரிசையா இருக்குவராட் தேதாய ஆதி கவையே முகியந்தி தேஜோ வாரி மரும் யா வினயோ எத்திரிசோ மிருஷா தாம்னா சுவேன சதா நிரஸ்த குஹகம் சத்யம் பரம் தீமஹி அத்தனை சமஸ்தாஸ்திரத்தின் புழிஞ்ச இதில் கொடுத்துருக்கு இதே விஷயந்தான் பூர்ணமத பூர்ணம் எப்படியாவது முடிச்சு விட்றேன் என்ன உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் என்னது மந்திரமே நகர மாட்டேங்கிறது என்ன அதனால் இது என்ன காரணம்ங்கிறது மருந்து விடக்கூடாது அதனால் வந்து புதுசாக யாராக இருந்தீங்கன்னா இது புரிஞ்சுங்க ஆஹாஸ்திரமே தான் ஜீவ ஈஸ்வர பேத புத்தியை உண்டு பண்ணுறது அதே சாஸ்திரம் ஜீவ ஈஸ்வர பேத புத்தியை நீக்கிறது ஆஹ உபாசனா காண்டத்தில் ஜீவஈஸ்வர பேத புத்தியை உபதேசம் பண்ணி ஞான ஜீவ ஈஸ்வர பேத புத்தியை நீக்குகிறது இந்த விஷயத்தை நாம் புரிஞ்சுக்கணும் அதனால பூர்ணத்தை தேடாதப்பா நீயே பூர்ணம் அதஹா பூர்ணம் இதம் பூர்ணம் சங்கராச்சாரியாருடைய விளக்கம் இப்படி அதாவது சங்கராச்சாரியார் சொல்ற கருத்து என்னன்னா காரண பிரம்மமும் பூர்ணம் காரிய பிரம்மமும் பூர்ணம் இன்னொரு பாஷையில் நம்ம பாஷையில் புரிஞ்சுக்கணும்னு சொன்ன அருவக்கடவுளும் பூரணமானவர் உருவக்கடவுளும் பூரணமானவர் நிறைவானவர் அருவக்கடவுளிலிருந்துதான் உருவக்கடவுள் தோன்றியிருக்கிறார் எப்படி இருக்கு கவனமாக புரிஞ்சுக்கணும் உருவக்கடவுள் தோன்றியிருக்கிறார் அருவக்கடவுளில் இருந்து உருவக்கடவுளை நீக்கிவிட்டாலும் அருவக்கடவுள் மட்டுமே இருப்பார் சொன்னா புரிய அருபத்தில்தான் ரூபம் கல்பிக்கப்பட்டிருக்கு அரூபத்திலிருந்து தான் ரூபம் வந்து தோன்றுகிறது அவித்யா மாயையா அரூபத்திலிருந்து தான் ரூபம் தோன்றுகிறது அரூபத்திலிருந்து ரூபத்தை நீக்கிட்டா நீக்கிட்டா என்ன அர்த்தம் வித்யா அறியாமையால் அரூபத்திலிருந்து ரூபம் தோன்றிருக்கிறது அறிவால் அரூபத்திலிருந்து ரூபத்தை நீக்கிவிட்டால் அரூபம் மட்டுமே இருக்கும் இந்த பூர்ணமேவிஷேங்கிறது ஞானம் ஞான பலம் பூர்ணமேவசிஷே அதா பூர்ணம் இதம் பூர்ணம் சங்கராச்சாரியார் சொல்ற அர்த்தம் என்னன்னா காரண பிரம்மன் பூர்ணம் அதுல ஒண்ணு சந்தேகம் கிடையாது காரிய பிரம்மன் இந்த விஸ்வரூபம் விஸ்வரூபத்துக்குள்ள நாம இருக்கோமா இல்லையா காரிய பிரம்மன் விராட்டு ஹிரண்ய கர்ப்பன் எல்லாம் ஆஹா இந்த விஸ்வரூபமும் பிரம்மன் தான் சாஸ்திரத்துல ரெண்டு உபாசனையில இப்படித்தான் சொல்லப்படும் சாதாரணமா இந்த ஏக்கரூப உபாசனை எல்லாம் வேதத்துல அதிகமா கிடையாது ஏக்கரூப உபாசனை குறைவு எங்கயா ஒன்னு ரெண்டு இருக்கலாம் ஆனா எல்லா தேவத்தைகளையும் எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்லும் அதனால விஸ்வரூபம் தான் முக்கியம் வேதத்துல வந்து இந்த ஒரு வடிவத்தில் பார்க்கலாம் இப்ப கூட நம்ம விஸ்வரூபமா தான் பாக்கிறோம் தட்சிணாமூர்த்தியினுடைய அஷ்டமூர்த்திங்கிறோம் அஷ்டமூர்த்தின்னா விஸ்வரூபின்னு தான் அர்த்தம் ஆகவே இது காரிய பிரம்மன் சாஸ்திரம் சொல்லுது இந்த ஜகத்தை வந்து விராட் புருஷன் விஸ்வரூபன் சஹசிரசீருஷா புருஷா நமோஸ்தனந்தாய சஹசிரமூர்த்தி சஹசிரமூர்த்தையே சொல்றோம் எல்லாத்திலையும் பாருங்க எல்லா தியானத்திலையும் விஸ்வரூபம் ரொம்ப கொடுக்கப்பட்டிருக்கு சொல்லப்போனால் விஸ்வரூபத்துக்கு அப்புறம் தான் ஏக்கரூபம் நம்ம அந்த ஸ்டெப்பே தானே ஏக்கரூபம் அநேக ரூபம் அரூபம் ஆன்மீக வாழ்க்கையில் முதல்ல ஏக்கரூபத்தை பிடிச்சிக்கிறோம் தான் இப்போ சௌரியமாக இருக்குது அப்புறம் அநேக ரூபம் நிறைய எல்லா ரூபமும் பகவான் தான் வானாகி மண்ணாகி பொன்னா நான் இதான் வழக்கமாக வச்சுருக்கேன் பொன்னார் மேனியங்கிறது ஏக்கரூபம் வானாகி மண்ணாகிங்கிறது அநேக ரூபம் அப்புறம் அருபத்துக்கு ஏதாவது ஒரு பாட்டு சொல்லணும் வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி மீடாமே ஆளு கொண்டாய் போற்றி ஊற்றாகி உள்ளே ஒளித்தாய் போற்றி ஓவாத சத்தத்து ஒலியே போற்றி ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி ஆரங்கம் ஆனாய் போற்றி காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி நமக்கு மனசு எங்க போறது கையில மலைக்குதான் போறது ஆனா அதை விட என்ன இத்தனைக்கு இருக்கு அப்புறம் வேற எங்கேயா சொல்லலாம் ஓர் நாமம் ஓர் உருவம் இல்லாருக்கு ஆயிரம் நாமங்கள் அப்படின்னு சொல்ற போதே ஆயிரம் உருவங்கள் அதை நீக்கவும் முடியும் ஆகினால இறைவனுக்கு வடிவம் கிடையாது விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்குழியாய் இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே சங்கராச்சாரியார் சொல்ற அர்த்தம் என்னன்னு கேட்டா இந்த மாதிரி என்ன சொன்னோம் ஜீவனும் பூர்ணம் ஈஸ்வரனும் பூர்ணம் அர்த்தத்தில் பேசினோம் சங்கராச்சாரர் ஜீவன் ஈஸ்வரங்கிற அர்த்தத்தை எடுத்துக்காம நேர விஸ்வரூபத்துக்கு போயிட்டார் நம்ம எல்லா ஜீவர்களும் ஒன்று தானே அந்த அர்த்தத்துக்கு போயிட்டார் அவருக்கு ஆதி சங்கருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு முக்கியமான விஷயம் ஆத்ம ஏகத்வம் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆகையினால்தான் மற்ற மதவாதிகள்லாம் விசிஷ்டா சைவ சித்தாந்திகள் எல்லாம் ஆத்ம ஏகத்துவவாதிகள் நம்மை பார்த்து ஏகாத்மவாதிகள் என்று கூறுகிறார்கள் ஏகாத்மவாதிகள் மாயாவாதிகள் என்று நமக்கு பட்டப்பெயர் வைத்திருக்கிறார்கள் ஏகாத்மவாதி மாயாவாதி மாயாவாதிங்கிறது பௌத்த குறிக்கும் அத்வைத குறிக்கும் அவர்கள் அப்படி சொல்றாங்க நம்ம சிருஷ்டிக்கு காரணம் மாயின்னு விடுறோம் ஈஸ்வரன் ஒத்துக்கின்றாலும் என்ன சொல்றோம்னா மாயைதான் பிரதானம்னு சொல்லிவிடுறோம் அது ஆதிசங்கருக்கு ரொம்ப பிடிச்ச முக்கியமான விஷயம் என்னதுன்னா நீ மாத்திரம் பூர்ணம் இல்லை கொசுவும் பூர்ணம் ஊட்டப்பூச்சியும் பூர்ணம் அமீபாவும் பூர்ணம் குட்டி ஜீவனும் பூர்ணம் அப்படின்னு சொல்லணும் அதுக்காக வேண்டிய சங்கராச்சாரியார் என்ன பண்றாருன்னா காரிய பிரம்மன் எடுத்துட்டு அவருக்கு என்ன நோக்கம்னா ஜீவனா நான் பூர்ணம் அவரும் பூர்ணம்னு எடுத்துடணும் நீங்க மற்ற பக்கத்தில் இருக்க நீ எல்லாம் அபூர்ணம் யூஸ்லெஸ் போறாதான் சம்சாரத்துக்கு ஆகையினால என்னன்னா அவனுக்கு புரிஞ்சாலும் புரியாட்டாலும் என்ன பொறுத்த வரைக்கும் அவையாரு இது பொய்யா உண்மையான இதுதான் பரமசத்தியம் அவனுக்கு புரியறது புரியலங்கிறது வேற அது உபாதி தோஷம் அவனுக்கு புரியல புரியறதுங்கிறது அது உபாதி தோஷம் புரிஞ்சதுன்னா உபாதி குணம் அது புரியலன்னா உபாதி தோஷம் ஆனா என்னுடைய திருஷ்டியில அவன் பூர்ணந்தான் என்ன நிந்திக்கிறவனும் எனக்கு பூர்ணம் தான் நிந்திக்கிறவன் நான் வேற உபாதியில இருந்துன்னு என்ன நான் நிந்திக்கிறேன் இன்னொரு உபாதியில இருந்துன்னு என்ன ஸ்துதி பண்ணிக்கிறேன் நானே நான் அவனை நிந்த பண்ற போது என்ன அவனும் நானும் ஒண்ணுதான் ஆக இந்த விஷயம் புரிஞ்சாச்சுன்னா நிந்தையாவது ஸ்துதியாவது துல்லிய நிந்தாஸ்து தெரு மவுனி சந்தோஷ பலம் ஆக என்னால இன்னொருத்தன் நிந்தனை பண்ணினா அவனுக்கு பாதிக்குமான் பாதிக்காதிக்கித்யா இப்படிதான் இருக்கும் அந்த காரணம் நிருபாதிகமான இந்த வார்த்தை நிருபாதிகம் பிரம்ம பூர்ணம் அதுல சந்தேகம் கிடையாது அப்ப சோபாதிகம் பிரம்ம அப்ப நிர்குணம் பிரம்ம பூர்ணம் சகுணம் பிரம்ம அப்படி பூர்ணம் விஸ்வரூபம் அப்படி பூர்ணம் பூர்ணா பூர்ணம் உதச்சியதே அந்த பூர்ணம் இதுவும் அதுவும் பூர்ணம் ஞானம் பூர்ணத்திலிருந்து பூர்ணம் வந்திருக்குங்கிறது காரணத்திலிருந்து காரியம் தோன்றிருக்கு நிர்குண பிரம்மன்ல இருந்து நிருபாதிக பிரம்மன்ல இருந்து சோபாதிக பிரம்மன் தோன்றுகிறார் மாயையா கிருஷ்ணர் சொல்லலையா அந்த ஸ்லோகம் உதச்சியம் ஆத் மாயா இந்த ஸ்லோகம் புரிஞ்சுன்னா ஒரே ஆனந்தம் தான் பூர்ணாத் பூர்ணமுதல் அஜஹாபிசன் அந்த வாக்கியம் போடலாம் உடையவன் போல காணப்படுகிறான் பூர்ணாத் பூர்ணமுதட்ச காரணமான நிருபாதிக பிரம்மன்ல இருந்து சோபாதிக பிரம்மன் தோன்றுகிறார் அப்புறம் என்னன்னா பூர்ணசிய பூர்ணம் ஆதாய பூர்ணஸ் பூர்ணம் ஆதாயங்கிறத பல கோணங்களை சிந்திக்க வேண்டியிருக்கு அந்த பூரணத்தினுடைய எடுத்துக்கொண்டால் பூரணத்தன்மை மட்டுமே இருக்கும் பூரணத்தன்மையிலிருந்து அந்த பூரணத்தன்மையை மட்டுமே எடுத்துக்கொண்டால் அந்த பூரணத்தன்மை மட்டுமே இருக்கும் ஆகவே எடுத்து கொண்டாலும் நான் நடத்தோம் இது வரைக்கும் வந்து பூர்ணாத் பூர்ணமுதச்சியதே அதஹாபூர்ணம் இதம் பூர்ணம் கூட துவைத்த புத்தி லைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது பூர்ணாத் பூர்ணமுதட்சியதேன்னு சொல்கிற போதும் துவைத்த புத்தி கொஞ்சம் இருக்கிற மாதிரி ஏன்னா அந்த சொற்கள் அப்படி நம்மளை விளையாடுறது தோன்றுகிறது ஆனால் சொற்களில் இருக்கிறது என்ன அத்வைதம் துவைத்தம் மாதிரி பேசுறது ஆனால் வாஸ்தவ விஷயம் முழுக்க என்ன இருக்குது அத்வைத்தமாக இருக்குது பூர்ணசிய பூர்ணமாதாய பூர்ணமே அவசிஷத அவசிஷிய ரொம்ப முக்கியம் பூர்ணசிய பூர்ணம் ஆதாயங்கிற போது ரெண்டு பூர்ணம் ஒரு பூர்ணத்திலிருந்து நூறு பூர்ணம் எடுத்து எடுத்தோட ரெண்டு பூர்ணம் இல்லையா பழபடியா ரெண்டு இருக்குன்னா அப்படி இல்லை இது அதாவது விதையில இருந்து மரம் வந்தது என்ன விதை விதையிலிருந்து மரம் வந்தது அப்புறம் என்ன ஆச்சுன்னா விதையில இருக்கிற தன்மையெல்லாம் மரத்திலையும் இருக்குதையும் பூர்ணமானது மரமும் பூர்ணமானது சொல்றோம் வச்சு கூட விதையும் பூர்ணமான இருக்கு அப்புறம் நான் சொல்றேன் விதையும் பூர்ணமானது மரமும் பூர்ணமானது பூர்ணமான விதையிலிருந்து பூர்ணமான மரம் வந்துருக்கு பூர்ணமான மரத்துல இருந்து பூர்ணமான விதைய எடுத்துட்டா பூர்ணமா மாத்திரம் தான் இருக்கும்னா என்ன புரியும் இது பரிணாமம் அதனால இது எடுபடாது பரிணாம பத்தினா மாண்டூக்கியத்தில் நிறைய பார்த்துருக்கோம் நாம் ஆகையினால்தான் அவருக்கு வந்து இந்த சொல்லப்போனா காரண காரிய நிஷேதத்தை பண்றது இந்த மந்திரம் பூர்ணச பூர்ணம் ஆதாய பூர்ணமே அவசிஷதை சொல்லும் பொழுது காரணத்தையே நிஷேதம் பண்றது முதல்ல இது அடிக்கடி சொல்றோமே காரியே காரணம் பசியேத் பஷாத் காரியம் விசர்ஜயேத் காரணத்துவம் தத்தோ நஷியேத் அவசிஷ்டம் பவேன் காரியல்ணத்தை பார் இது முதல் பாடம் ரெண்டாவது பிறகு காரியத்தை நீக்கு காரியத்தில் காரணத்தை பார் நமக்கு பிரத்யக்ஷம் அபரோக்ஷம் காரியம் பரோட்சம் காரணம் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் இத்தனையும் உட்கார்ந்துருக்குதுல பிரத்யட்சம் என்னது அபூர்ணம் தான் பிரத்யக்ஷம் நம்ம பிரத்யம் நம்ம அபரோக்ஷம் அனுபவம் என்னது அபரோக்ஷம் பிரத்யக்ஷம்லாம் ஒன்றுதான் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறது என்ன நமக்கு இருக்கு நான் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கேனேன்னு சொல்றோமே இது என்னது அபூர்ணம் காரியம் காரியத்தில் காரணத்தை பார் காரியத்தில் காரணத்தை பார்ன்னா பூர்ணத்தை பார் அப்படின்னு போட்டுக்கலாம் காரணத்தை பார் நான் மாற்றி மாற்றி சொல்றேன் நீ கொஞ்சம் குழம்பிடாதீ பரவாயில்ல காரியத்தில் காரணத்தை பார் நம்பர் ஒன் பாடம் முதல் பாடம் என்னதுன்னா காரியத்தில் வியாபித்திருக்கும் காரணத்தை கவனி நகையில் வியாபித்திருக்கும் தங்கத்தை கவனி அலையில் கடலில் வியாபித்திருக்கும் தண்ணீரை கவனி ஆடையில் வியாபித்திருக்கும் நூலை கவனி கவனின் காரியேகி காரணம் பசியே பசியா அண்டர்ஸ்டாண்டு கண்ணால பார்க்க முடியாது அதாவது அபரோக்ஷத்தில் பரோட்சத்தை கவனி கவனிச்சா அது அபரோக்ஷம் ஆயிடும் ஆக்சுவலா அது அபரோக் அப்புறம் புரியும் அபரோட்சமாவது பரோட்சமாவது ஒண்ணும் கிடையாதுன்னு அப்புறம் புரியும் அபரோட்சமும் பரோட்சமும் உபாதீனாக தான் உண்டாரு ரொம்ப ஆழமாக தான் இருக்கு காரியேஹி காரணம் பசேத் தெரிஞ்சுக்கோ பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து சொல்ற சுவாமிஜி ஒரே சிக்சர் தலைக்கு மேல போயிடுச்சு ஒண்ணு கூட உள்ள போல என்ன இருக்குற அர்த்தம் இருக்கு மகா தத்துவமா இருக்கும் சந்தேகம் காரணத்தை முதல் பாடல் பூர்ணாத்து பூர்ணம் உதச்சியது அத்தியாரோ காரியத்தில் காரணத்தை பார் பஷாத் காரியம் விசர்ஜையே காரியத்தில் காரணத்தை பார்த்துட்டா காரியத்தை நீக்குங்கிற பிறகு காரியத்தை நீக்கு காரியத்தை நீக்கு காரியத்தை நீக்குன்னா என்ன திரும்ப சொல்ல நாம ரூபங்கள்லாம் இருக்கு காரியத்தை நீக்கு அப்புறம் என்னன்னா காரியத்தை நீக்கிட்டா காரணத்தன்மைங்கறதும் கிடையாது காரணம் தத்தோ நஷ்யத் மூணாவது பாடம் முதல் பாடம் என்னது இதுதான் பெரிய பாடம் காரியத்தில் காரணத்தை பார் தெரிந்ததில் தெரியாததை பார் தெரியாததும் தெரிந்து கொண்டிருப்பதை தெரியாததில் தெரிந்து எப்படி இருக்கு பாருங்க எதுவும் வந்துடுத்து வாயில இனிமே வருமா தெரியலம் சொல்லி பாக்குற இன்னொரு வேற விதமா வந்தாலும் வரும் தெரிந்ததிலும் தெரியாமல் தெரிந்து கொண்டிருக்கும் பொருளை தெரிந்து கொள் சொல்லு முதல்ல அது நமக்கே வராது தெரிஞ்சு எல்லா ஈஸ்வரன் தான் நம்ம கண்ட்ரோல் இல்லதில் தெரிஞ்சுகிட்டே இருக்கிற வசூக்குள்ள ஒண்ணு தெரியாம இருக்கு தெரிந்ததற்குள்ளேயே கடவுளுக்கு தேற்றனே என்ன அழகான சொல்லுது சொற்கள் தான் தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான ஊற்றான நின்ற உண்ணார் அமுதே உடையானே எப்படி அருப வச்சிருந்தா மாணிக்க இது நல்ல பக்தி இருந்தா தான் தத்துவஜானமே வழங்குங்கிறது எல்லாம் புரியும் உங்களுக்கு அதுக்குதான் நம்ம அதை விடாமல் தான் சொல்லிட்டு இருக்கோம் அது கடவுளை தனியாக தானே பேசிட்டு இருக்குன்னு சொல்லக்கூடாது தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உண்ணார் அமுதே ஜாதாரியா கங்கா திரேத்திரதாரியா பஸ்மதாரியா எல்லாம் தெரியும் தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் உற்றான உண்ணாறு அமுதே உன்ன உன்ன தவிட்டாத அமுதுன்னு அர்த்தம் எத்தனை தடவை இது பண்ணாலும் பக்தியில சலிப்பே வர்றதில் இறைவனிடத்தில் செலுத்துற அன்புல நமக்கு செலிப்பே வர்றதில்லை மற்றவர்கள் மற்ற விஷயத்தில் செலுத்துற அன்புல நமக்கு செலிப்பு வந்து ஆக இருக்கட்டும் தெரிந்து கொண்டிருக்க கூடிய வஸ்துல இருக்கக்கூடிய தெரியாதது போல் ஆனால் உண்மையில் தெரிந்து கொண்டிருக்கும் பொருளை கவனமாக தெரிந்து கொள்வாயாக காரியேகி காரணம் பசியேத் அபரோக்ஷத்தில் இருக்கக்கூடிய பரோட்சமா இருக்கிறது ஆனாலும் அது உண்மையிலே அபரோக்ஷந்தான் அந்த அபரோக்ஷத்தை கவனி பரோக்ஷம் இவ பாதி பரந்து ததேவ அபரோக்ஷ பரோட்சம் மாதிரி தெரியறது ஆனா அதுதான் அபரோக் அபரோக் ஆனா இது மித்யா ஆக இந்த அபரோக்ஷமா இருக்கக்கூடிய காரியம் அபரோக் இருக்கக்கூடிய காரியத்தில் பரோட்சமாக இருக்கக்கூடிய காரணத்தை உண்மையிலேயே அதுவும் அபரோக்ஷமாக இருக்கிறது என்று தெரி கொள் அப்படி சொல்லணும் உண்மையிலே அதுவும் அபரோக் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள் அது பரோட்சம் அல்ல பரோக்ஷத்தை ஊன்றி கவனிச்சா ஆராய் தாய்மான் சொன்ன மாதிரி ஆராய் பாராதி பூதம் நீ அல்ல உன்னிப்பார் ரொம்ப முக்கியம் உன்னிப்பார் கவனிச்சு நல்லா பாருங்க நீ யாரப்பா யாரோ எவரோ வருமே அந்த விறகு வெட்டி இப்ப பாருங்க நல்லா பாருங்க புரியும் எங்களுக்காக விறகு சுமக்க வேண்டுமா இறைவா எவ்வளோ நல்லா இருக்கு இந்த மாதிரி சினிமாலாம் வரமாட்டேங்கிறது இல்லையா என்னமோ பாடுறான் இத பாரு நல்லா கவனி உன்னிப்பார் இந்திரியம் கரணம் நீ அல்ல ஆராய் உணர்வு நீ என்றான் இந்த வார்த்தையே போர் சமஸ்தோ அழகா எளிமையா தாய்மாரி சொல்லி வச்சிருக்காரு கவனி பஷாத் காரியம் விசர்ஜையே அதுக்கப்புறம் என்னாகும்னா இந்த சம்சாரத்துக்கு காரணமாக இருக்கிற நாம ரூப கர்மங்களை இந்த உபாதிகளை எல்லாம் காரியமாகிய இந்த உபாதிகளை எல்லாம் நீக்கு நீக்கிட்டால் என்ன ஆகுனா அந்த காரண் இந்த காரியத்தை நீக்குன்னு இந்த காரிய புத்தியை நீக்குன்னு அர்த்தம் காரணத்தில் காரியத்தில் முதல்ல இது காரண காரியங்கிறது உலகம் முழுக்க காரண காரியமாக இருக்குங்கிறது நம்ம பழக்கத்தில் இருக்குது ஆக என்னால் அதை ஒத்துக்கிறது காரண காரியங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் ஆக நமக்கு ஆனால் மூல காரணம் தெரிய மாட்டேங்கிறது மூல காரணம் என்ன ஆதி காரணம் என்ன தெரிய மாட்டேங்கிறது நடுப்புரை இருக்கிற இன்டர்மீடிய கா காசெல்லாம் தெரியறது இது வந்து அல்டிமேட் காசு என்னன்னு தெரியல மூல காரணம் என்னன்னு புரியல மூல காரணத்தை புரிய வைக்கிறதுக்காக என்ன சொல்றது நமக்கு தெரிஞ்சிருக்கிற காரண காரிய நியாயத்தை வைச்சு கொண்டு சொல்றது ஜெகத் காரியம் அப்படிங்கிறது பிரம்மன் காரணம் இல்லாட்டி பூர்ணம் காரணம் நம்ம பாஷையில இங்க போட்டு போமே பூர்ணம் காரணம் அபூர்ணம் காரியம் அபூர்ணம் காரியம் பூர்ணம் காரணம் அதை வச்சிருந்த பூர்ணா உதச்சு அதிகம் சந்தேகம் போடக்கூடாது போடணும் அப்பூர் காரியம் அப்படி பூர்ணமேவ் அப்பூர்ணம் நாஸ்தி பூர்ணவிய அப்பூர்ணம் நாஸ்தி பூர்ணத்துக்கு வேறான அப்பூர்ணம் இல்லை அது பூர்ணம் இது பூர்ணம் பூர்ணாத் பூர்ணம் உதச்சிய பூர்ணமான காரணத்திலிருந்து அப்பூர்ணமான காரியம் வந்திருக்கு தே போச்சு தங்கம் இழக்காது விவர்த்த காரணம் பால் தயிரா மாறுற போது பால் தன்னை அழிச்சு தயிரா மாறிடுறது பிறகு தயிர் மறுபடியும் பால் அது பரிணாமவாதம் ஆனா இங்க அப்படி இல்லை இது வந்து விவரத்தவாதம் தங்கம் நகையா மா மாறினாலும் தங்க தன்மை போறதில்லை தங்கம் போறதில்லை நகை மறுபடியும் தங்கம் ஆக முடியும் இப்போ இப்போ இப்படி கூட உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம் தங்கத்தை எல்லாம் நகையா கின்னே எங்கெல்லாம போட்டு பார்த்தேன் திருப்தியே வரல இங்கெல்லாம் சொல்லிக்கிறாங்க இப்போ இங்கே இப்போ வந்து பைத்தியம் பயங்கரமாக இருக்கு நீங்க பார்த்தீங்கன்னா தொப்புல எல்லாம் மேலே போட்டுக்கிறாங்களா போட்டு ஓட்டை போட்டு இந்த பாருங்க அது மாதிரி எல்லாம் குத்திக்கிறாங்களாம் அவசேஷ <laughs> பூர்ணமே அவசியம் எப்படி இருக்கு பாருங்க நகை தங்கம் வந்து நகையா மாறித் தங்கம் நகையா மாறினதான் பூர்ணாத்து பூர்ணம் உதச்சது அப்புறம் என்ன பண்ணிட்டோம்னா நகையெல்லாம் நீ இதுல இங்கேயாவது நகையை உருக்கியாவது தங்கம் ஆக்கணும் இங்கே உருக்கவே வேண்டாம் புத்தி போரும்னா புத்தி போறோம் நகையவே நீங்க தங்கமாக பார்த்தா போகும் பொன்னில் மறைந்தது பொன்னணி பூஷணம் மரத்தில் மறைந்தது மாமத யானை மறைத்தை மறைத்ததுமதயானை மரத்தில் மறைந்தது எல்லாம் பூர்ணவதாவுக்கு விளக்கம் பார்முதல் மறைந்தது பார்முதல் பாடத்தை விடல காரியேகி காரணம் பஷேத் பஷ்டம் காரியேகி காரியத்தில் காரணத்தை பார் பிறகு காரியத்தை நீக்கு காரியத்தை நீக்கிட்டா காரணத்தன்மைங்கிறதும் கிடையாது காரியமாவது காரணமாவது கிடையாது அப்பாக்காரணமே கிடையாது ஆஹ காரியம் பூர்ணமேவிஷேனும் அடுத்த வகுப்புல பார்க்கலாம் ஓ ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேதவிமூர்த்த மூர்த்திஎல்லாம் வாழி